ம் பிரபாரிஜாத்தய தோத்வேத்தைக்கணாயீமே நமையேந்திரமஸ்ஷஜத்தை भगवान श्री कृष्णर, தியான யோகத்துக்கு बहिरंग சாதனம் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணினார் மனசு பக்குவப்படுற வரைக்கும் கர்மயோகம் பண்ணணும் மனசை பக்குவப்படுத்தியாச்சுன்னு சொன்னால் கர்மயோகத்தை நிறுத்திவிடலாம் அதாவது ஞான யோகம் தியான சொன்னாலே வேதாந்த ஸ்ரவண மனநிதித்தியாசனம் வேதாந்த தத்துவங்களுடைய தாத்பரியத்தை தெரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் போக்கின பிறகு தான் புரிஞ்சின்ற விஷயத்தை ஆழமான மனசில் பதிய வைக்கிறதுக்காக தியானம் பண்ணணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஞான யோகம் ஆக மனசு பக்குவப்பட்டதை அறிஞ்சதுக்கு பிறகு அதாவது யோகாரூடனாகன பிறகு யோகாரூடச தசைவ சமஹா அப்படின்னு படித்தோம் யோகாருடன் ஆன பிறகு ஞான யோகத்துக்கு அடைஞ்சத்துக்கு பிறகு முக்கியமாக இங்கே நிதித்தியாசனத்தை சொல்கிறதுனால அதில் நிதித்தியாசன அம்சத்தை நாம் எடுத்துக்கிறோம் கர்மங்களையெல்லாம் விட்டுடலாம் எல்லா பொறுப்புகளையும் லௌகிக்க வைதிக கர்மங்களையெல்லாம் விட்டுட்டு தியானம் பண்ணலாம் அதுக்கு முன்னால் கூட கர்மயோகம் பண்ணிட்டு கூட வேதாந்தம் படிக்கலாம் ஆனால் தியானம் பண்ணணும்னா கர்மயோகத்தை விடத்தான் வேணும் முதல்ல மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக கர்ம யோகம் பண்ணணும் பண்ணின பிறகு விட்டுடத்தான் வேணும் ஏன்னா தியான யோகம் பண்ணணும்னா கர்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது இந்த ஸ்லோகத்தில் எப்போ எனக்கு பக்குவம் வந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு எதாவது உபாயம் இருக்கா அதுக்கு எதாவது அடையாளம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவான் எதா இந்திரியார்த்தேஷு கர்மசு ந அனுஷஜத்தை ததா சர்வசங்கல்ப சாசி பவதி யோகாரூட இத்தியுச்சத்தை அப்படி புரிஞ்சுக்கணும் எப்பொழுது ஒருத்தனுக்கு இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோமே இந்திய அர்த்தேஷு இந்திரிய விஷயங்கள் அதாவது பார்க்கறது சாப்பிட்றது சுவைக்கிறது இந்த அனுபவிக்கிறது இந்திய பொறிகளால் புலன் நுகர்ச்சிகளை பண்ணுறோமே அந்த விஷயத்தில் அதுக்கான ஆசை அதுக்கான மனசில் ஆசை பிரவிற்த்தி நான் இதை அனுபவிக்கணும் இதை போய் சாப்பிடணுன்னா அதுக்கான முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம் இல்லையா செயல் புரிகிறோம் கார் இடத்துன்னு போய் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கு போகிறோம் அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபாடு குறைந்து விடுகிறதோ அதாவது ஆசை குறைஞ்சி விடுறதோன்னு நடித்தோம் மனசில் ஆசைகள்லாம் குறையிறது இதை சார்ந்திருந்து நமக்கு ஒரு சாந்தி வேணும்னு அவசியம் இல்லை நமக்கே மனசு அமைதியை உணரக்கூடிய சக்தி வந்து விடுகிறது அதனால் பிரவருத்தி குறைஞ்சு போகிறது அதுதான் அடையாளம்ங்கிறார் இப்போ நம்ம டிவி பார்க்குற போது நம்ம ஆன்மீகமாக பார்க்குறோம் மற்றதுல எல்லாம் நமக்கு கவனம் இல்லைன்னா அதுவே நமக்கு ஒரு மனப்பக்குவத்தை காட்டுகிறது அது மாதிரி நம்ம மனசு நமக்கு தான் தெரியும் இன்னொருத்தருக்கு தெரியாது அது ஆத்ம பிரத்யக்ஷம்னா பரப்பிரத்தியக்ஷம் அப்போ எனக்கு பக்குவம் வந்து இல்லையான்னு நான் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இன்னொரு இன்னொருத்தரால் அதை கண்டுபிடிக்க முடியாது தேவையும் இல்லை அப்போ எப்போ எனக்கு வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸில் இந்திரிய விஷயங்கள்லேயும் அதுக்கான முயற்சிகள்லேயும் செயல்கள்லேயும் ஈடுபாடு குறைந்து விடுகிறதோ அது இயல்பாக எப்படி மரத்தில் இருந்து ஒரு பழம் பழுத்ததுக்கு பிறகு கீழ் விளையதோ அது மாதிரி ததா அப்பொழுது அவன் சர்வசங்கல்பன்னியாசி என்று சொல்லப்படுகிறான் சர்வசங்கல்பம்னா இந்த இடத்துல சங்கல்ப சப்தத்துக்கு காமம் ஆசைன்னு அர்த்தம் எல்லா ஆசையையும் அவன் விட்டவன் சங்கல்பம்னா எனக்கு இது வேணும்னு ஆசைப்படுறது தான் சங்கல்பம் காமஜானாமி தே மூலம் சங்கல்பாத்வம் பிரஜாயசேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஓ ஆசையே நீ எதுலேருந்து தோன்றுகிறாய் என்று எனக்கு தெரியும் சங்கல்பத்திலேருந்து தோன்றுகிறாய் அதாவது எனக்கு இது வேணும்னு நினைக்கிறதுக்கு இது நல்லது இது இருந்தால் எனக்கு சுகம் கிடைக்கும்ங்கிற அந்த எண்ணத்துக்கு பேர் தான் சங்கல்பம்னு சொல்கிற வழக்கம் ஆக ஆசைக்கு காரணம் சங்கல்பம் சங்கல்பம்னா இது நல்லது இது இருந்தால் எனக்கு இன்பம் கிடைக்கும்னு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை சார்ந்து அனுபவிக்கிறது அந்த சர்வ துறந்து விட்டான் மனசில் வந்து ஆசையெல்லாம் குறைஞ்சு போச்சு அப்போ அவனுக்கு பேர் யோகாருடன் பேர் அவனுக்கு தியான யோகத்துக்கு தகுதி வந்து விடுகிறது வேதாந்தம் படிக்கிற போது கூட கொஞ்சம் மனசு சஞ்சலம் இருக்கலாம் இருக்கக்கூடாது சமாதானந்தான் ஆனாலும் கொஞ்சம் புத்திக்கு சக்தி இருந்தால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது ஆனால் தியானம் பண்ணணும்னா கண்டிப்பாக கர்மத்தையெல்லாம் விட்டு தான் ஆகணும் எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து உடம்பை அசைக்காமல் தியானம் பண்ணணும் இல்லையா அதுக்காக வேண்டி பகவான் எப்போ உனக்கு உலக விஷயத்தில் பிரவர்த்திக்கிற ஆசை குறைந்து விடுகிறதோ இந்த ஞான பலத்தினால உனக்கே மனசில் ஒரு அமைதி ஏற்படுகிறதோ அப்போ நீ தியானத்துக்கு தகுதியுடையவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அற்புதமாக உபதேசம் பண்ணியிருக்கார் இதை பண்ணத்தான் பண்ணுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் அழகாக உபதேசம் பண்ண போகிறார் அதை நாளைக்கு படிக்கிறதுக்கு சுவாமி பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு